வணக்கம் நச்சினையை ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் ஊடகங்களில் வெளியாக உள்ள மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னை சேலம் எட்டு வழி பசுமை விரைவு சாலை திட்டத்திற்கு எதிராக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது திருச்சியைச் சேர்ந்த அணு கீர்த்தி மிஸ் இந்தியா பட்டத்தை சமீபத்தில் இந்நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியை அணு கீர்த்தி சந்தித்தார் உத்தரவின்படி அமைக்கப்பட்டுள்ள காவிரி நீர் வேளாண்மை ஆணையத்தின் முதலாவது கூட்டம் தில்லி ஆக்கேபுரத்தில் உள்ள மத்திய நீர் ஆணையத்தின் சேவா பகனில் தொடங்கியது சேலத்தில் குடியிருப்புகளை சுற்றியுள்ள பகுதியில் மழை நீர் வெளியேற்றப்பட்டது மழை நீதி அடுத்து செல்லப்பட்ட சிறுவனை ஏழு குழுக்களாக பிரிக்கப்பட்டு சிறுவனை தேடும்படியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் மெரினாவின் சர்வீஸ் ஆலையில் வாகனங்கள் செல்வதால் நடைபயிற்சி செய்பவர்களுக்கு வந்த புகாரை தொடர்ந்து சர்வீஸ் ஆலையில் வாகனங்கள் காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்காக வாக்கஸ் ஏரியா என்ற காரணங்கள் கட்டப்பட்டுள்ளது மணகாரையில் வை திருப்பதி அரூரியா உட்பட அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் மதுரை சண்டியூரில் கட்டப்பட்டுள்ள தீண்டாமை வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவன் ராவ் நேரில் விளக்கமளிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வன்கொடுமை தடுப்புச் நீத்து போக செயல் மத்திய அரசை கண்டித்து சென்னையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்று கைது செய்யப்பட்டனர் திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள பெரிய குழு மற்றும் விவசாயிகள் வைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்தியாவில் ஒன் இந்தியா ஒன் பாஸ்போர்ட் திட்டத்தின் கீழ் பாஸ்போர்ட் வழங்கும் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்கலாம் என்று எட்டு வழிச்சாலை பணிக்கு நிலம் அலைந்து பணிக்கு வந்த அதிகாரிகளை திரு ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவிரி யானையத்தின் முதல் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டாக குறைகிறது ஸ்டெர்லைட் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் இணையாக தமிழ் வழி பயிரும் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறதா என்றும் நீட் தேர்வு மதிப்பெண்கள் தொடர்பான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை விமானத்தில் தமிழ் அணைகை கடத்திய பெண்கள் உட்பட நான்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய செய்திகள் புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சிக்கியவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை தர உத்தரவிடக் கோரும் மனுவை உச்ச ஏற்றது பொதுநல வழக்கு ஜூலை விசாரிக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது நம் நாட்டில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இளை மொழிகள் தாய்மொழியாக பேச்சு வழக்கில் உள்ளதாக சமீபத்தில் வெளியான ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கண்டமிட்டு வடக்கு தில்லியில் உள்ள அடுத்த நகரில் ஒரே குடும்பத்தில் ஏழு பெண்கள் உட்பட பதினோரு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற முதல்வர் கேஜ்ரிவால் அவர்களுக்கு உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ஹைதராபாத்தில் முஸ்லிம் சிறுமை சிறுமியை கத்தெடுத்த இந்து தம்பதியை கொலை செய்ய முயற்சித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மும்பை ஜூப்பு விமான தளத்தில் இருந்து புறப்பட்ட தனியார் விமானம் ஒன்றில் நடுவானில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக காட்போவரில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தின் மீது விழுந்து வெளித்து இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் பலியாக்கினர் அசாமில் பலத்த மழையால் பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க ஆள் பா ஜனதாவும் எதிர்கட்சியான காங்கிரசும் தயாராகி வருகின்றன பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவின் வில்லியம் தன்னை சந்திக்க வருவதாக வெளியான தகவல்களை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுத்துள்ளார் மகாராஷ்டிராவின் குழந்தையை கடத்த வந்தவர்கள் என நினைத்து ஐந்து பேரை கிராம மக்கள் அடித்துக் கொண்டுள்ளனர் செய்திகள் அமெரிக்க பொருட்களுக்கு வரியை உயர்த்தி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரோப்போ டிரம்புக்கு பதிலடி பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடாக ரூபாய் பதினொன்றாயிரம் கோடி கடன் பெற்று மோசடி செய்து வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ள பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு எதிராக ஜனான்பதி தேர்தலில் இடதுசாரி வேட்பாளரான வெற்றி பெற்றுள்ளார் ஆப்கானிஸ்தானின் அதிபர் அஷ்ரத் கனியை சந்தித்து பேசுவதற்காக நகரில் உள்ள ஆளுநரின் இல்லத்திற்கு சிறுபான்மை இன மக்கள் சிலர் குழுக்களாக பயணம் செய்துள்ளனர் அவர்கள் மீது தற்கொலை வெடிவிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது தென்கொரிய அதிபர் மூன்றே ஜூலை எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சீனாவின் பீஜிங் மற்றும் ஹாங்காய் நகரங்களுக்கு இடையே ரயில் தொடங்கியது மெக்சிகோ மாநகரின் வரலாற்றின் பெண் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இணைவலை தொடரில் அமைந்துள்ளது ஆற்றங்கரையில் ஒருபுறம் மறுபுறம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் உள்ளது ஐந்து மீட்டர் அளவுக்கு சாலை சரித்து அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிமுகப்பட்டுள்ளது வடிவச் செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒம்பிடுகையில் இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை சுற்றுலா பயணிகளின் வருகையானது பனிரெண்டு புள்ளி அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வருடத்தின் முதல் நான்கு மாத காலப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகளின் வருகையினால் ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வருவாயாக எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது ரேஷன் கார்டை பயன்படுத்தி தொடர்ந்து மூன்று மாதங்கள் பொருட்கள் வாங்காதவர்களின் பாதுகளை ரத்து செய்யலாம் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசிகள் உல கால்பந்து போட்டியில் அவுட் முறையில் குரோசியா அணி வெற்றி பெற்றுள்ளது மாஸ்கோபியா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றி சவராவில் நடைபெறும் போட்டியில் வலுவான மெக்சிகோ அணிகள் மோதுகின்றன இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் டி ட்வெண்ட்டி போட்டிகளின் கேப்டன் சான்றிதழ்களை சமர்ப்பித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் அவருக்கு வழங்கப்பட்ட பஞ்சாப் மாநில டிஎஸ்டி கதவி கரிபோகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மிருகன் படத்தை இயக்கிய சக்தி சௌந்தர் ராஜன் எனக்கு ஜெயந்த் ரவி கதாநாயகனாகவும் மகன் ஆரோ ரவி அவரது மகனாகவே நடித்துள்ளார் கடந்த வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியானது இரும்பு திரை படத்துக்குப் பிறகு என்ற பெயரை பெற்றுள்ளது இந்த படம் சில வருடங்களுக்கு முன் தமிழ் படம் ஏற்ற படத்தை இயக்கியா மேனன் ஆகியோரை வைத்து தமிழ் படம் இரண்டு படத்தை இயக்கியுள்ளார் வித்தியாசமான விளம்பரங்கள் மூலம் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன ஓவியா விமல் நடிப்பில் இயக்கத்தில் உருவாக்கி வரும் படம் இது சில வருடங்களுக்கு முன்பு வெளியான கலவாணி படத்தின் இரண்டாம் ஆகும் நடிகத்தின் படம் இந்த படத்தின் பொது அறிவு புவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை சென்படுத்த டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ ஆர்ஜுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்